பாடம் நூற்றி நாற்பத்தி இரண்டு கூறினால் அவருக்கு பதில் கூறுவது விரும்பத்தக்கதாகும் அலமதுல்லா கூறவில்லையானால் பதில் கூறுவது கூடாது தும்முதல் தும்மியவருக்கு பதில் கூறுதல் குட்டாவிடுதல் பற்றிய ஒழுக்கங்கள்